அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் அரணிந்து வெஹ்கா அறிவுடையார் அரணறிந்து வெஹ்ஹா அறிவுடையார் திரு திறனறிந்து ஆங்கே சேரும் என்று ரீ அரேஞ்ச் பண்ணணும் கொண்டு கூட்டி பொருள் தெரிஞ்சுக்கணும் அறநறிந்துன்னு சொன்ன தர்மம்னா என்ன எது புண்ணியத்தை கொடுக்கும் வரக்கூடிய இந்த பிறவியிலும் சரி வரக்கூடிய பிறவிகளிலும் சரி நமக்கு எது உண்மையிலேயே எந்த செயல செஞ்சால் அது புண்ணியமாக மாறி சுகத்தை கொடுக்குமோ அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையார் அப்படின்னர் ரொம்ப அழகான வரிகள் அறணறிந்து வெஹ்கா அறிவுடையார் அறிவுடையார் அறிவை உடையவர்கள் எப்படிப்பட்ட அறிவை உடையவர்கள் வெகாத அறிவை உடையவர்கள் பிறர் பொருளை விரும்பாத தன்மையுடைய அறிவுடையவர்கள் எதனால் அப்படி பிறர் பொருளை விரும்பாத அறிவோடு இருக்கிறார்கள் அப்படின்னா அறநறிந்து தர்மத்தை தெரிந்திருக்கிறார்கள் ஆக தர்மத்தை அறிஞ்சிருக்கிறதுனால அவர்கள் தர்மஜானத்தோட இருக்கிறதுனால தான் பிறர் பொருளை அவர்கள் விரும்புறதில்லை தன் பிறருக்கு வழங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த மனமுடையவர்கள் அவர்களை பார்த்து என்ன பண்ணுவானா மகாலட்சுமி திரு திருன்னு சொன்னால் இங்கே மகாலட்சுமி பல இடங்களில் அந்த திருங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால தான் நம்ம திருக்குறளுக்கே திரு குரழுங்குறோம் நமக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய சக்தி படைத்த குரட்பாக்கள் பொருள் சொல்லலாம் திருங்கிறதுக்கு வேதங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய குரட்பாக்கள் அப்படின்னு நம்ம பொருள் முதல்ல பார்த்துருக்கோம் ஆகவே திரு மகாலட்சுமியானவள் திறனறிந்து அங்கே சேரும் இவர்களிடத்தில் இருந்தால்தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இல்லாட்டி அறிவில்லாதவர்களுக்கிட்ட நாம் இருந்தோமானால் செல்வத்தை எல்லாரும் பழிப்பார்கள் அவன் செய்யக்கூடிய செயலை பழிக்கிறதோட திருமகளையும் பழிப்பார்களாம் எப்படி எதனால் திருமகள் அவனுக்கு அருள் புரிகிறாள் அப்படின்னு சொல்லி திருமகளையும் பழிக்கக்கூடும் அறிஞர் அறிஞர்களெல்லாம் பெரியோர்களெல்லாம் செல்வத்தினுடைய தலைவியாகிய திருமகளை கூட சற்று கோபித்து கொள்ள கூடும் ஆகையினால திரு மகாலட்சுமி ஆனவள் திறனறிந்து நம்ம எங்கே இருந்தால் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதை அறிந்து ஆங்கே சேரும் அங்கே தான் இருப்பாளாம் அங்கே நிலைத்து நிற்பாள் பரம்பரை பரம்பரையா அந்த பண்பை பாதுகாக்கிற வரைக்கும் அதிலே நிலைத்திருப்பாள் என்பது கருத்து ஆகா இந்த நூற்றி எழுபத்தி இதுக்கு முன்னாடி படித்தோமே அகாமை செல்வத்துக்கு யாதனின் வெஹ்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் அறநறிந்து வெஹ்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து அங்கே திரு இந்த ரெண்டு பாட்டினாலையும் வெஹ்காமையினுடைய தன்மையை சொன்னார் ஆ செல்வம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை செய்யணும் செல்வத்துக்கு தலைவியான திருமகளே அந்த இடத்துல எப்போ நிலைச்சிருக்க விரும்பி நிலைத்து நிற்பாள் என்பது கருத்து இனி பதவுரையை நாம் பார்ப்போம் அறன் நல்வழியில் அடைந்த பொருளை கொண்டு வாழ்வதே நமக்கு அறம் என்று அறிந்து நன்கு அறிந்து வெஹ்ஹா பிறரது பொருளை அடைய விரும்பாத அறிவுடையார் அறிவுடையவர்களுடைய திறன் தகுதியை அறிந்து உணர்ந்து திரு செல்வத் திருமகள் ஆங்கே அவரிடமே சென்று சேரும் நிலைத்திருப்பாள் நல்வழியில் அடைந்த பொருளைக் கொண்டு வாழ்வதே நமக்குச் சிறந்த அறம் என்று நன்கு அறிந்து பிறரது பொருளை அடைய விரும்பாத அறிவுடையவர்களுடைய தகுதியை உணர்ந்து செல்வத் திருமகள் அவரிடமே சென்று நிலைத்திருப்பாள் அறனறிந்து வெஹ்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு